ிாத்தயத்த வேற்றைக்காணையாய கிருஷ்ணாஹே நமையே தாப்பிந்தி திய பிரா பிரதின் சர்வத்திர எல்லா இடத்துலையும் அனபிஸ்னேகா ஸ்னேகான்னா ஒட்டுதல் எல்லார்ட்டையும் ஒட்டிக்கிறது ஈஷிக்கிறதுன்னு சொல்கிறோமே அது மாதிரி எல்லாத்துலேயும் ஒட்டிக்கிறது அபிஸ்னேகான்னு சொன்னால் ரொம்ப ஒட்டிக்கிறது ந அபிஸ்னேகா அனபிஸ்னேகா கொஞ்சம் கூட எதுலேயும் ஒட்டிக்கிறது கிடையாது ஒட்டிக்கிறது கிடையாதுன்னா என்ன அர்த்தம் எதுவும் அவனுடைய உள்ளத்தை தாக்கிறது எதுலயும் அவனுக்கு அபிமானம் இல்லைன்னு அர்த்தம் அதனால அவனுக்கு உலகத்துல அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்ல அன்பா இருப்பான் அதே சமயம் வாழ்க்கையினுடைய உண்மையை புரிஞ்சிருப்பான் தத்துவ ஞானம் பலமாக இருக்கிறதுனால எதையும் பர்மனன்ட் நினைக்க மாட்டான் எதுவுமே சாஸ்வதம் இல்ல அதனால எதோடையும் நம்ம இணைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம உடம்பு மனசே மாறின்றிருக்கு ஆகையினால உலகம் மாறின்றிருக்கு உறவுகள்லாம் மாறி எதோடைய நம்மளை இணைச்சுண்டா நமக்கு தான் துக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுருக்கான் அவன் அது மாத்திரமில்லை இதனுடைய ஸ்வரூபம் என்னங்கிறது தெரியும் இந்த உடம்பு மனசு உலகம் வாழ்க்கை உறவுகள் பொருளாதாரம் இதெல்லாம் அதனுடைய தன்மை என்ன நிரந்தரம் இல்லாததுங்கிற ஞானம் அவனுக்கு பலமாக இருக்கு அதனால் அனபிஸ்னேகனாக இருக்கான் கொஞ்சம் கூட அதில் பற்று கிடையாதுங்கிறதான் அர்த்தம் தத்தப்பிராபிய சுபாசுபம் அந்த சுப அசும் சுபம்னா எல்லாருக்கும் தெரியும் மங்களம் ஆனந்தம் சுகம் கொடுக்கறது அசுபம்னு சொன்னால் துக்கம் சுபத்திலேயோ அசுபத்திலேயோ ஒட்டிக்கிறது இல்லை அதை ரெண்டாவது வரியில் இன்னும் அழுத்தமாக சொல்றார் நாபி நந்ததி நத்வேஷ்டி எதோடையும் தன்னை இணைச்சு கொண்டு மகிழ்ச்சி அடைறதும் இல்லை மேலெழுந்தவாரியா எல்லார்ட்டையும் சந்தோஷமாக இருப்பான் ஆனால் உள்ளூரை அதை சந்தோஷத்துக்கு விஷய சுகத்துக்கு அடிமைப்பட மாட்டான் சாதாரணமாக பார்க்குற ஜனங்களுக்கு சாதாரண உலகத்தில் அஜ்ஞானிகள் எப்படி விவகாரம் பண்ணுகிறார்களோ அப்படி தான் இருப்பான் ஆனால் உள்ளூர் அவனுக்கு ஞானபலம் இருக்கிறதுனால ரொம்ப ஓவரா அளவுக்கு மீறி நான் சந்தோஷத்தை அவன் வளர்த்துக்க மாட்டான்னு அர்த்தம் நான் அபிநந்ததி ந துவேஷ்டி வெறுக்கவும் மாட்டான் துக்கத்தை வந்து அசுபத்தை துக்கத்தை வெறுக்கிறதும் ஆத்ம ஜஞானம் ஆத்மாவும் பிரமும் ஒன்றுங்கிற அந்த ஐக்கிய ஜானம் அத்வைதானம் பரிபூர்ண ஜானம் பிரதிஷ்டிதா பவதி நன்றாக நிலை பெற்று விடுகிறது இதெல்லாம் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த குணங்கள்லாம் வந்திருக்கான்னு தெரியும் நம்ம வேதாந்தம் படித்து நமக்கு ஞானம் நன்றாக விளங்கின பிறகு இந்த குணங்கள் நம்மள்கிட்ட வெளிப்பட்டாதான் நம்ம ஞானம் நமக்கு உறுதியாக இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும் அதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்கிறார் இதை வச்சு தான் சில பேர் அனுமானம் பண்ணி புரிஞ்சுப்பா இவன் ஸ்தித பிரஜனா இல்லையான்னு இன்னொருத்தர் நம்மள ஸ்தித பிரஜனா ஒத்துக்கிறானா இல்லையாங்கிறது முக்கியம் நம்ம நிலையான ஆனந்தத்தை உணரணும்னு சொன்னால் நாம இந்த வேதாந்தத்தை படித்து நல்ல ஞானத்தில் ஸ்திரமாக இருக்கணும் அப்போ தான் எந்த விதமான சூழ்நிலையும் நாம் எதிர்கொள்ள முடியும் ஆக அர்ஜுனுடைய கேள்விக்கு பகவான் அழகா பதில் சொல்லியிருக்கார் வாழ்க்கையில வரக்கூடிய இருமைகள் எல்லா இருமைகள்லையும் ஒட்டிக்காம இருக்கானோ அதை ரொம்பவும் சந்தோஷப்படுறதில்லை ரொம்ப துக்கப்படுறதில்லைன்னு அர்த்தம் இல்ல துக்கமே அவனுக்கு ஒட்டுறதில்லை அவனுடைய ஆத்ம ஜானம் நன்றாக நிலை பெற்று விடுகிறது எஸ் சர்வத் அபிஸ்னே தத்திராபியாசு நாபிநந்ததி நேஷ்டி